அழகு ஜாய் தமிழ் என்றால் பேரழகு ஜாய் தமிழே வா ஒளி தமிழ் வா ஒளியோடு இது உங்கள் வானொலி வணக்கம் நேரில் இப்போது நேரம் பத்து மணி எழுந்து ஜாய் தமிழ் வானொலியோடு மேம்ள்ளிக்கிமை நேர்கள் விரும்புகோடு காற்றலில் ராகினி பாஸ்கரன் இன்றைய நேயர்கள் நேரம் ஆரம்பித்து வைக்கின்றார் பகவதி ஹெரால்ட் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்தில் இருந்து பி ராஜா அணைந்து பாடுகின்றார்கள் டி சலபதி ராவ் இசையில் கவியர் கண்ணதாசன் பணியாற்றிய முதல் படம் மீண்ட சொர்க்கம் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பார்கள் கோபத்தில் வெளிய செல்பவர்களை இப்படியும் ஒரு ஆயுதம் இருக்கின்றது என்பதை இந்த பாடல் காட்சியில் பார்க்க தெளிவாகத் தெரிகின்றது யாராவது கோவித்துக் கொண்டு போனால் நாங்கள் இந்த பாட்டை இனிமேல் பாடலாம் சுசில் அம்மாவின் குரலில் காலத்தால் அழியாத பாடல்களில் இந்த பாடல் எல்லோருடைய மரங்களையும் வென்று கொன்று புதைத்தது ஆரம்ப ஆலாபனை அந்த ஆலாபனையோடு தொடங்கும் சோகத்தை பிழிந்து தருகின்றது சோகத்தில் இருந்து காட்டிய பாதையில் ஒரு வாட்டம் ஒன்று ஏற்படுகின்றது அந்த வாடி வதங்கிய வேலைகளில் தான் கவியரசருக்கு இந்த பாடல் கைவசம் எழுதக்கூடிய வகையில் தென்பட்டது என்னமோ உயிர் காதலிலே உடல் மேடையிலே இந்த வாழ்க்கையின் முடிவு வாழ்க்கை எங்கே முடிய போகின்றது வாழ்வு என்று சொன்னாலே நாட்டிய மேடைதான் அந்த மேடையில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றோம் ஆட்டம் எப்பொழுது இறங்குமோ அப்பொழுதுதான் முடிவடைந்து புவினில் காதல் இன்பம் அதில் ஏழையின் காதல் துன்பம் பணக்கார காதல் ஏழை காதல் என்ற ஒன்று இல்லை இருந்தும் இந்த காதலை இரண்டாக பிரித்திருக்கின்றார்கள் பணம் என்று சொன்னால் அங்கே இன்பம் இருக்கின்றது ஏழை என்று சொன்னால் அங்கே துன்பம் அல்ல இருக்கின்றது காதலை காவியமாக்குவதும் இல்லை காதலை காதல் செய்து இன்பமாக்குவதும் இருவர் மனங்களிலே இருக்கின்றது தென்னிந்தியாவில் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசி என்றும் அழைக்கப்படும் பி குறை அவர்களுடைய இந்த பாடலை மெய்சிலிருக்க வைத்து இன்னும் சோகத்தை பிழிந்து தருகின்றது இருபத்தி ஐயாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியும் இருக்கின்றார் இசை அரசி எனப்படும் பி சுசிலாமாவர்கள் கான கோகிலா எனவும் மற்றும் கான சரஸ்வதி என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார் ஒரு பெயரை எடுப்பதற்கே எவ்வளவு பாடுபடுகின்றோம் திணை பெயர்களையும் தன் வசமாக்கி கொண்டவர் பி இசையை நேசிக்கும் குடும்பத்தில் பிறந்தால்தான் இசையை இன்னும் இன்னும் அதிகமாக மிக சிறப்பாக நேசிக்க தொடங்கலாம் என்பதற்கு உதாரணம் பி காட்டிய பாதையில் வாடுகின்ற கலையை உருவாக்கி நடனத்தை பயின்றதால் அந்த நடனமே இன்று வேதனையில் வாட்டுகின்றது என்று தெளிவாக இந்த வரியில் கூறப்படுகின்றது வெறும் காவிய காதல் போலே எந்த காதலும் ஆனது காவிய காதல் அல்ல வெறும் காவிய காதல் கவிதையை எழுதிவிட்டு நாங்கள் சொல்லல் அமைதி காவிய கவிதையாக மாறிவிட்டது என்று சொல்லி அந்த கவிதையை மக்களால் கொண்டு வர வேண்டும் மக்களால் கொண்டு வந்துதான் இது காவியத்தில் படைக்கப்பட்டிருக்கு து என்பதை உணர வைக்க வேண்டும் தெளிவக்க வேண்டும் அங்கே முத்திரை பதித்து இது காவியத்தில் எழுதப்பட்டு விட்டது என்று முத்திரை பதிக்க வேண்டும் அது ஒன்றுமே இல்லாமல் காவியம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் புலமை முடியாது அதே தான் இவருடைய காதலும் வெறும் வெற்றிடத்தால் போல தன்னுடைய காதல் போனதே உடலும் வாழவில்லை உயிரும் சாகவில்லை நான் உன்னோடு வாழ்க்கை நடத்தவில்லை ஆனால் என்னுடைய உயிர் போகவில்லை என் வாழ்க்கையின் முடிவுதான் எங்கு வெறுத்து போகும் ஆனவனை இருத்து வைத்து பாடினால் அது வேடிக்கையாக இருக்கும் வெறுத்து போகும் ஆணவனை இறுத்து வைத்து பாடினால் அது வேடிக்கையாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நகர்த்தி விட்டு பாருங்கள் மீண்டும் காதல் மலரும் என்று கூறிக்கொண்டு பவதியா நீங்கள் கேட்ட பாடல் இனி காட்டலையே இது வெறும் காவிய காதல் அல்ல இது காவியத்தில் எழுதப்பட்ட காதல் அப்படித்தானே அண்ணாவோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை ரசியுங்களா அடுத்த பாடலை விரும்பி கேட்கின்ற சுமதி பணத்தோட்டம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து இசை அமைத்த பாடல் குரல் கொடுக்கின்றார்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பேசுவது கிளியா என்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து நடத்திருக்கிறார்கள் தென்னமர்த்தகின் கீழே ஒரு ஒலி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருள் சூழ்ந்த இடத்தில் அப்படி ஓடி வந்து சரோஜாதேவி காரோடு சாய்ந்திருந்து வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க பின்னாலே ஓடி வந்து அந்த மெல்லிசை மைனர் ராமமூர்த்தி அவர்களின் இசைக்கு ஏற்றவாறு அவருடைய தலையில் ஒரு தாளம் கொண்டு போடுவார் காருக்கு மேலே துள்ளி அடடா பார்ப்பதற்கு சேர்க்க வைக்கின்றது அதே போன்று கை விரலை அந்த தாளத்துக்கு ஏற்றவாறு அவருடைய தலையில் தாளம் போட்டு அந்த இசை முடியும் பொழுது கையை டக்கண்டு எடுப்பார் எம்ஜிஆர் பார்ப்பதும் ரசிப்பதும் பொழுதுபோக்கு என்று நினைக்காமல் ரசது பாடல்களுக்கு என்ன இருக்கின்றது ஒரு மனிதனை எப்படி இந்த பாடல் கைபிடித்து வழி நடத்தி கொண்டு செல்கின்றது அன்பு என்றால் என்ன ஆணவம் என்றால் என்ன திமிர் என்றால் என்ன என்பதை ஒவ்வொரு பாடல்களிலும் விளக்கத்தை தந்தவர் கனதாசன் இளமையை வைத்திருப்பது எப்படி என்று கேட்கும் அளவுக்கு கூட இந்த பாடல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாத பாடல்களின் பட்டியலில் சுமதி நீங்கள் கேட்ட இந்த பாடலம். இந்த பாடலுக்கு கனதாக அழகாக கவிவர்களை கொடுத்திருக்கின்றார் பேசுவது கிளியா இல்லை பொன் அரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்தும் மலர்கொடியா பெண் அரசி மொழியாக ஒரு மலர்கொடியை கொத்துவதற்கு அங்கே கிளியையும் கொண்டு வந்து கோவிலுக்குள்ளே ஒரு சிலையையும் வைத்திருக்கின்றார் அதன் இயற்கையை கண்களால் பார்த்து ரச இருத்தி அந்த பேனாவை கையில் எடுத்தால் கண்டிப்பாக கவிதை வரும் ரசனையை எப்படி ரசிக்க வேண்டும் இயற்கையோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும் இயற்கையை அதிகமாக ரசிக்க வேண்டும் செயற்கையில் நாங்கள் ரசிப்பதை விட இயற்கை எங்கெங்கே இருக்கின்றதோ அந்த இயற்கைகளை எப்படி எல்லாம் ரசிக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் ரசித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நான் ஒரு முகநூலி குட்டி கவிதை ஒன்று போட்டிருந்தேன் நான்கு மணிக்கு திடீரென்று எழுந்து விட்டேன் நான் எழும்பவில்லை என் கண்களில் ஒரு ஒளி ஒன்று தட்டியது அந்த ஒலியை தட்டியதும் கண்ணை விழுத்தி கொண்டு நான் ஜென்னல் உரத்தை பார்த்தேன் சற்று என்று சொல்வார் அந்த கண்ணாடியை மறைப்பதற்கு நாங்கள் அங்கே ஒரு ரோலரை இறக்கிவிட்டபடியே இருக்கின்றது அந்த சின்ன குட்டி இடைவெளியில் அந்த நிலாவின் ஒளி என் கண்ணை தட்டி எழுப்பியது திடீரென்று அதை நான் என்னை அறியாமல் ஒரு ஆனந்தம் அந்த இரண்டு மணி நேரம் நான் என்னை மறந்து கொண்டேன் மறந்த பொழுதுதான் நான் என்னை விழித்துக் கொண்டு பார்த்தேன் அடடா இவ்வளவு நேரமும் நான் அந்த எண்ணிலையே பார்த்துக்கொண்டு இருந்திருக்கின்ற அந்த நிலவு ஒளியை அந்த சின்ன இடைவெளியில் பார்த்துக் கொண்டிருந்திருக்கின்றேன் அந்த முழு நிலவை நான் எப்படி போட்டோ எடுக்கலாம் என்று எடுத்து இருளை மட்டும் அங்கே கொடுத்து நிலவை அப்படியே வெளியே கொண்டு வந்து அந்த தொலைபேசி எடுத்திருக்கின்றது அதிலும் ஒரு ஆனந்தம் அருகில் இருக்கும் பொருட்களை விலத்தி அந்த நிலவை மட்டும் எனக்கு அது எடுத்து தந்திருக்கின்றதே என்பது ஒரு ஆனந்தம் அந்த நிலவை நான் எடுத்து விட்டு இருந்தேன் ரசித்த அது எப்படி எல்லாம் பழைய நினைவுகள் என்னை சுற்றி சூழ்ந்தது என்று கண்களில் இருந்து கண்ணீரம் வந்தது நிலவு என்று சொன்னாலே ஓடோடி சென்று நிலவை பார்ப்பது சிறிய வயதில் அந்த மல்லிகை முற்றத்துக்கு கீழ் என்று அந்த நிலவு என்று சொன்னாலே அங்கே ஓடி பிடித்து விளையாடுவது அம்மாவும் அப்பாவும் கையில் பிடித்து கொண்ட என்னை கால்கை முகமெல்லாம் கழுவைத்து தூங்க அனுப்பினால் ஒழிய அது வரைக்கும் நான் அங்கே நிலவில் விளையாடிக்கொண்டே இருப்பேன் அவ்வளவு ஒரு ஆனந்தம் எனக்கு நிலவின் மேல் ஒரு பற்றிருக்குன்றே சொல்லலாம் அந்த நிலவை பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஒரு நொடியில் தோன்றிய கவிதை பார்வைக்கு நினைத்துக் கொண்டேன் இயற்கை தான் ஒரு மனிதனை கவிஞனாக்குவது என்பதையும் நான் இதில் புரிந்து கொண்டேன் நான் கூடுதலாக இயற்கையை ரசிப்பது அந்த இயற்கை கொண்ட பாடல்களையும் ரசிக்கும் பொழுதுதான் சொல்ல முடியாத ஆனந்தம் ஒன்று மனதில் நிலவுக்கு நான் கொடுத்த கவிதை நீ திரை போட்டு இருந்தாலும் விழிக்கும் வரை காத்திருப்பேன் பார்த்து விட்டு செல்ல என்றது ஜன்னலோர நிலா நீ திரை போட்டு இருந்தாலும் விழிக்கும் வரை காத்திருப்பேன் பார்த்து செல்ல என்றது ஜன்னலோர நிலா அங்கே விளிச்சம் வர நிலவும் என் கண்ணில் தென்படவில்லை அப்போது நான் புரிந்து கொண்டேன் என்னை நீ இவ்வளவு மணி காத்திருந்தாயா ஜன்னலோரத்தில் என்று இது வந்து நிலவின் மேல் கொண்ட காதல் இந்த காதல் இவ்வளவும் எனக்கு தோன்ற வைத்தது என்று சொன்னால் அந்த ரசனையை நான் இரண்டு மணி நேரம் எப்படி ரசித்திருக்கின்றேன் அந்த நிலவை அதே போன்றுதான் பாடலையும் ரசிப்பது என்னுடைய வழக்கம் ஒவ்வொரு வரிகளுக்குள்ளே என்ன இருக்கின்றது ஒவ்வொரு வரிகளும் எங்கெங்கே எப்படி செல்கின்றது என்பதை நான் ரசித்துக் கொள்வது அது என்னுடைய வழக்கம் பௌதிக பாடலும் உண்மையிலே ஒரு அற்புதமான பாடல் சோகத்தின் விளம்பில் நாங்கள் இருக்கும் பொழுதும் இயற்கையை ரசித்தால் சோகம் நகர்ந்து எங்களை மகிழ்வுக்கு கொண்டு செல்லும் அதே போன்றுதான் இந்த பாடலும் இந்த இரண்டு பாடலும் எனக்கு பழைய பாடல்களின் பட்டியலை நான் அடிக்கடி எடுத்துக் கொள்வது பாரிவள்ளல் மகனா பாடுவது கவியா இல்லை சேரனுக்கு உறவா அது எப்படி எடுத்துக்கொண்டாலும் அதை எடுப்பவர்கள் கையில் கவியை பாடி நீங்கள் கவிதை என்று நினைத்தால் அது எனக்கு பெருமை இல்லை இந்த கவிதை யாருக்கு என்று நீங்கள் சந்தேகம் கொண்டால் அது உங்களுக்கு பெருமை இந்த இரண்டு பெருமைக்கும் இரு வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒன்று சந்தோஷம் ஒன்று ஒருவருடைய சந்தோஷத்தை கெடுப்பது அது வரிகளை எப்படி எடுப்பது என்பது அவரவர் கையில் தான் இருக்கின்றது ஒவ்வொரு வரிகளுக்குள்ளேயே ஒவ்வொரு காவியம் இருக்கின்றது காவியங்களை நாங்கள் புரட்டி படிக்க வேண்டும் இசையை எப்படி ரசிக்க வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு நாங்கள் பாடல்களை எடுக்க வேண்டும் நீங்கள் கேட்ட பாடல் கவிதைக்குயில் ராகிவி பாஸ்கரன் அரசியின் மொழியாக ஜார் வாசனையோடு வீசும் தமிழ் மொழிக்கு சொந்த காரை பெண்ணரசி மொழியா கோயில் கொண்ட சிலையா பேசுவது கெளியா பெண்ணரசி மொழியா தமிழ் கொஞ்சம் வானொலியின் சங்க தமிழ் கொண்ட பேச்சுக்கு இனிமையாக சேரனின் மகளாக ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களின் மோகன ராகமாக டும் கே இளைத்தானாய் தெய்வீக காதலித்தானாய் செண்பூரம் கொஞ்சும் முகத்தில் தேவாய் மின்னும் தீமுழிதானா நிகழ் தமிழ் வான் ஒளியில் ரசித்துக் கொண்டு இருப்பது நேயர்கள் நேரம் இன்றைய நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடலை விரும்பி கனடாவில் இருந்து இந்திரா கனித்தல் முத்தமுட்டால் திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கவி வரிகள் வைரமுத்து தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள அன்பை இந்த கவி வரிகளில் வைரமுத்து அவர்கள் வெளியே கொண்டு வந்திருக்கின்றனர் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலகவை பூக்கள் மட்டுமல்ல பிஞ்சு குழந்தைகளும் உலகெங்கும் மலர்கவை இந்த வேளையில் விடியும் பூமி அமைதிக்காக விடியவே உறங்குகின்றோம் நாளை விடிய என்பது கண் விழித்து கொண்ட தெரியும் அப்படி விடியும் பொழுது இந்த பூமியும் மக்களும் அமைதியாக இருக்க விடிய வேண்டும் மண்மேல் மஞ்சம் வெளிச்சம் விழுகவே சூரியன் ஒளிய எவ்வளவு அழகாக எழுதியிருக்கின்றார் மண்ணின் மேல்ந்த சூரிய வெளிச்சம் விழ வேண்டும் ஒவ்வொரு மலர்கள் சோம்பல் முறித்து எழுக வேண்டும் சோம்பலை முறித்துக் கொண்டு எழும்பொழுது அதில் ஒரு உற்சாகம் இருக்கின்றது அந்த உற்சாகம்தான் இயற்கையை கண்குளிர பார்க்க வைக்கின்றது என்று சொன்னால் விடிந்த வெளிச்சம் சூரிய ஒளி மலர்ந்த பூக்கள் இவ்வளவையும் நாங்கள் பார்த்துக்கொண்டு சோம்பலை முறித்தவடி எழும்போ எழுந்தால் எழுந்தால் எழுபோமானால் அன்றைய நல்ல நாளாகத்தான் இருக்கின்றது குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில் குழந்தை கூட சோம்பலை எழும்பட்டுமே இந்த உலகம் விடுகின்றது உன்னுடைய புன்னகையை பார்த்து விடுகின்றது குழந்தையின் உள்ளத்தில் இறைவனை காணலாம் குழந்தையின் சிரிப்பிலும் இறைவனை காணலாம் என்றால் உன்னுடைய வெள்ளை மனம் கொண்டு பூக்கள் நிறைந்த சிரிப்பில் இந்த பூமி அழகாக விடியட்டும் எவ்வளவு அழகான வரிகள் ஒவ்வொரு வரிகளும் சும்மா அழுதுகின்றார்கள் இது கிருக்கள் என்று நினைத்து நீங்கள் படித்தால் அது புத்தகத்தை படிப்பது போல அல்ல கிழிந்த பேப்பரை படிப்பது போல இருக்கும் இதை கவிதை நடை உடையில் நீங்கள் படித்தீர்களானால் இது கவிதையாக இருக்கும் இசையாக கேட்கும் பொழுது இசையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வரிக்குள்ளே என்ன ஒளிந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொண்டால் ஒவ்வொரு வாழ்வின் விடியலின் விளக்கு அங்கே இருக்கின்றது காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் காற்று வீசும்போது ஒரு சத்தம் ஒன்று அந்த சத்தம் பனை ஓலையின் சரசர சத்தம் தென்னை ஓலையின் சரசர சத்தம் மாமரத்தி இலைகளின் உரசல் சத்தம் வேப்ப மரத்தின் அந்த காட்டு வரடும் சுகம் ஒன்றும் மரங்களோடு மரங்கள் மோதும் அந்த மரத்துக்குள்ளேயும் ஒரு சுகம் இருக்கின்றது அந்த உரசலில் வரும் காற்று எங்களை தழுவி செல்லும் பொழுதும் அதிலும் ஒரு சுகம் இருக்கின்றது இந்த காற்றுக்கும் இலை சத்தங்களுக்கும் நடுவில் மழை வந்து பாட்டு பாடுகின்றது மழையின் ஒரு பாடல்தான் அந்த மலை துளிகள் விழும் பொழுது அதில் ஒரு சத்தம் ஒன்று இருக்கின்றது இந்த சத்தத்தை கேட்டு உறங்காதவர்கள் எவருமே இருக்க முடியாது அதுவும் ஒரு இசையாகத்தான் மலை பொழிகின்றது போர்வைகள் நுழைந்து கொண்டு விழிகளை சுகமாக மூடும் பொழுது அங்கேதான் மௌனம் இன்பம் தருகின்றது அந்த மௌனத்தோடு மலை துளிகளை ரசிக்கும் பொழுது இன்பம் இருக்கின்றது தூவானம் முகத்தை தட்டி செல்லும் போது அதில் ஒரு பேரானந்தம் இருக்கின்றது கோடி கவிதைகளை குவித்தாலும் கோடி கீர்த்தனைகளை அள்ளி வார்த்தைகளால் பாடினாலும் ஒரு துளிக் கண்ணீர் போல் அர்த்தம் தருமா இது எப்படி இருக்கு கோடி கீர்த்தனையும் கவி கோர்த்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல் அர்த்தம் திருமா இத்தனை மழை பெய்தாலும் மௌனம் இடி இடித்தாலும் மௌனம் ஆனால் கண்களில் இருந்து ஒரு துளி நீர் விழுந்தால் அந்த கண்ணீர் துளிக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கின்றது வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவை அத்தனை சோகங்களையும் அகற்றிவிட்டு வெள்ளை பூக்களாக உள்ளம் மலர்ந்து சோமல் முறிந்து இயற்கையை ரசித்து எழும்பொழுது அங்கே விடியலின் வெளிச்சம் சூரியன் தருகின்றது என்று கூறிக்கொண்டு இந்திரா நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையே வெள்ளை மஞ்சள் வெளி உங்களுடைய பாடல்களும் தொலைபேசி இலக்கம் சைபர் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று சைபர் இரண்டு எட்டு மூன்று சைபர் ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று சைபர் இரண்டு எட்டு மூன்று என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய பிடித்த பாடல்களையும் உங்களுடைய உங்களுடைய பாடல்களும் பலம் வரும் கேட்கும் யாரும் உருகி உருகி விழ காதில் புதிய கவிதை அழகு மொழியில் ஒரு அமுதமழையும் வர நினைவு மனமும் அதில் நனைய நனைய கவளக்கொடியிலே முத்துக்கள் பதித்தால் எப்படி இருக்கும் சுகுனாவின் புன்னகை போல் இருக்கும் என்கிறார் ஈசன் டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரியின் குரலில் எம்ஜிஆர் கே ஆர் விஜயாவுக்காக பாடல் இந்த பாடல் அன்று இருந்த இளைஞர்களை காலில் கயிற்று போட்டு கட்டி போட்டு விட்டது அது இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த மாதிரியான பாடல்கள் அன்று தானே வெறும் இன்றைய எல்லாம் வெறுமா காலத்தால் அழியாத இனிமையான பாடல்கள் இனிவரும் காலங்களில் வெறுமா என்ற இந்த வார்த்தை நான் அடிக்கடி கூறுவது ஒன்றும் இளமையான இனிமையான குழந்தை பருவத்தை இந்த பாடல் கொண்டு வந்து தருகின்றது அது முதியவர்கள் ஆனாலும் இந்த பாடலை ரசிக்கும் பொழுது குழந்தை பருவத்தை அழகாக கொண்டு எ மறந்து அந்த பருவத்துக்கு மீண்டும் செல்கின்றோம் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் என்ஜிஆருக்காக இந்த பாடலை தன் குரலை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்திருக்கின்றார் விவரிக்க முடியாத வார்த்தைகளை கவிதைகளாக கொண்டு வந்து டி எம் குரலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு சவாலாக கொடுத்தார்களா என்னவென்று தெரியவில்லை அவ்வளவு இனிமையாக எம்ஜிஆர் நடிப்புக்கும் நடைக்கும் ஏற்றவாறு குரலை அப்படியே கொண்டு வந்திருக்கின்ற முத்துக்கள் எப்படி இருக்கின்றது ஒரு மாதுளை உடைத்தால் எவ்வளவு அழகாக அடுக்கி அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது இயற்கை இறைவனின் படைப்பில் மாதுளை முத்துக்கள் எவ்வளவு அழகாக அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் சிரிப்பும் சிரிக்கும் பொழுது வாய்க்குள்ளே இருக்கும் முத்துக்கள் போன்ற பெட்கள் எவ்வளவு சீராக ஒழிப்பாக இருக்கின்றது என்பதை கவிஞர் கொண்டு வந்திருக்கின்றார் இது புன்னகையின் மென்மையா பெண்ணின் மென்மையா என்று இனம் புரியாத அளவுக்கு இந்த வரிகளை கொண்டு வந்திருக்கின்றார் ஒரு காதல் நினைவிடத்துக்கு போனால் உங்கள் மனம் எப்படி நினைவுகள் பறக்கும் ஆஹா நாங்கள் இந்த இடத்தில் இப்படி நின்று காதலித்தோமே அங்கே நின்று எவ்வளவு அழகாக இயக்க ரசித்தோமே இவ்வளவு இடங்களுக்கும் சென்றோமே இந்த இடத்தில் நீ நின்றாய் அந்த இடத்தில் நான் நின்றேன் என்று அங்கே பரிமாறி கொள்ளும் அன்பு என்ற அந்தரங்களை இங்கே வெளியே கொண்டு காதல் கனவுகளே நிஜம் நிஜத்தின் பாகம் காதலை கனவாக காதலித்தால் அது ஒரு இனி அந்த கனவை நிஜமாக்கும் பொழுது அதில் பேரானந்தம் இங்கே கே ஆர் விஜயாவுக்கு மக்கள் திலகம் நடந்து வந்து தன்னுடைய கற்பனைகளை பாடலாக கே ஆர் விஜயாவுக்கு கொடுக்கின்ற மேற்கின்றார் கே ஆர் விஜயா இங்கே அப்படியே இருந்து கனதில் காய வைத்துக் கொண்டு கற்பனையில் இருக்கின்றார் தாஜ்மஹால் நினைவுக்கு வருகின்றது போல அந்த தாஜ்மஹாலில் இருந்து தன்னுடைய காதலி ஒரு ஏஞ்சலாக பறந்து வருகின்றுக்கு அது அப்படித்தான் தெ இவருடனே அரசராக மாறுகின்றார் அரசராக மாறி அந்த அரச உடையில் தான் வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றார் அதுதான் இந்த பாடல் தொடங்கும் போது அவர்கள் கொடுக்கப்பட்ட இடம் பண்ணி என்று சொன்னால் இப்படித்தான் இதயத்தை தூக்கி சாப்பிட வேண்டும் எல்லாரையும் சரி அம்மாவோட நான் பேசிக்கொள்ளும் நேரங்களில் கேட்பேன் ஏதாவது ஒரு ஆலாபனை ஒன்று எனக்காக தாருங்கள் என்று சொன்னால் கேட்பார் உனக்கு எந்த ஆலாபனை வேண்டும் என்று முதல் கேட்பார் சென்ற மாதம் அவரோட கதைக்கும் போல நான் இந்த ஆலாபனையை கேட்டுக்கொண்டேன் இந்த பாடல் காட்சிக்கு அவர் எப்படி கொடுத்தாரோ அதே போன்று அதே சுருதி விலகாமல் அந்த ஆலாபனையை எனக்கு பாடி காட்டுகின்றார் அடடா இதுதான் வாழ்க்கையின் இன்பம் இதுதான் நான் கொண்டு வந்த அதிர்ஷ்டம் இதுதான் என்னோட இசை வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுக்கு உதாரணம் பிளீஸ் ஒன்ஸ் இந்த ஆலோபனையை மீண்டும் ஒருமுறை ரசிப்போமா கே பேறாகும் கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தான் வந்தால் வெண்மையில் என்றே பேராகும் பவழக்கோடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும் கண்ணனி ஓவியம் உயிர் கொண்டு வந்தான் வெண்மையில் என்ரே பேராகும் कल्पूतान उन्नेयिन्दे पेरोगु कन्निउवियु उइलुंदु वन्дал नेममैयि नन्दिपे இன்றைய நிகழ்ச்சியில் இனி ஒரு அன்பான நேயர் முதல் முதலாக நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்திருக்கிறார் உமா காண்டிபன் நிலமாக இருக்கின்றீர்களா தொடர்ந்து உங்களுடைய பாடல்களையும் எனக்கு வாரி வழங்குங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு முனைந்திருங்கள் வானொலியோடு முனைந்திருங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் அறிவிப்பாளர்களுக்கு இருக்கும் வரை நாங்களும் கொஞ்சம் துள்ளி துள்ளி உற்சாகமாக நிகழ்ச்சி செய்யலாம் நன்றி சகோதரி இந்த நிகழ்ச்சியிலும் வந்து இணைந்து கொண்டமைக்கு ஒரு நல்ல பாடல் கேட்டிருக்கின்றீர்கள் வந்தீர்கள் உடனடியாக கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக என் கை வசம் சிக்கிக் கொண்டால் நீங்கள் கேட்டது வரம் என்று கிடைக்கும் உன்னுடன் திரைப்படத்தில் இருந்து தேவாவின் இசையில் மயில் ரகை புத்தகத்தில் வைத்துக் கொண்டிருப்போம் குட்டி போடும் குட்டி போடும் என்று சொல்லி ஆனால் அது குட்டி போடாது அது ஒரு நினைவு குட்டி போடும் என்ற நம்பிக்கையில் வைத்திருப்போம் பெற்றோர்களும் எங்களை கவனித்தவண்ணம் இருப்பார்கள் இது என்னடா குட்டி போடும் என்று கொண்டு தெரியுது என்று அதன் பின்பு அவர்கள் இன்னும் ஒரு மயில் இறகை எடுத்து வந்து அந்த மயில் இறகோட சேர்த்து புத்தகத்தில் வைத்து விடுவார்கள் பிறகு நாங்கள் நீண்ட நாட்களில் பார்க்கும் பொழுது ஆகா குட்டி போட்டு என்று அதை நினைத்துக் கொள்வது இதில் ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம் என்பது இன்னொருவரால் கிடைக்கின்றது இன்னொரு கிடைக்கிறது ஆனந்தம் அது மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்கும் ஆனால் உண்மையான அன்பாக இருக்கும் வரைக்கும் இந்த படத்தில் வரும் கதாநாயகனும் புத்தகத்தோடு சுத்தி சுத்தி சுத்தி தன் காதலை கடைசி வரேன்னு சொல்ல மாட்டார் அடிதடியில் போய் முடிந்த பின்புதான் அந்த தன்னுடைய காதலை கூறுவார் உடனுக்குடன் சில விஷயங்களை கூற வேண்டும் உடனுக்குடன் கூறும்பொழுதுதான் அதில் சில விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கும் சில விடயங்கள் தாமதமாக கிடைக்கும் ஆகையால் மனதில் வைத்துக் நாங்கள் தெரிந்தால் எதுவும் கிடைக்க போவதில்லை மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதை பேசி பார்க்கலாம் அது சரியா தவறா என்பது பேசி கொண்டு போகும் பொழுதே அது எங்களுக்கு புரிந்துவிடும் அதே போன்றுதான் இந்த கதாநாயகனை நீங்கள் கேட்ட பாடலில் பார்த்த பொழுது ஞாபகம் வந்தது கண்டுபிடி அவனை கண்டுபிடி நெஞ்சை களவாடி ஓடிவிட்டான் கண்டுபிடி இதயத்தை திருடி கொண்டவன் அவன் என்பதால் கண்டுபிடி என்று தன் தோழியர்களை அழைத்து வருகின்றாள் விழிகளை மயக்க வைத்து இளம் வயதை துடிக்க வைத்து விழித்திருக்கும் அந்த நிலவை திருடி விழித்திருக்கும் அந்த நிலவை திருடி கூந்தலில் நெய் தடவி முகம் நினைவுக்கு வரும் வரை உன் முகம் நினைவுக்கு வரும் நான் தோழியர்களுடன் அவனை அழைத்து வா என்று கண்டுபிடித்து தார் என்று பாடுவேன் உன் முகவரியும் தெரியவில்லை நீ என்னை தழி கொண்டால் திருடி சென்றதை திருப்பி தந்தால் வரிகளை பாருங்கள் அந்த இதயத்தை அவனுக்கே பரிசளிப்பேன் இதயத்தை திருடியே கொண்டு போய்விட்டான் ஆனால் அவனை கண்டுபிடித்து தந்தால் அந்த இதயத்தை அவனுக்கே பரிசளிப்பேன் என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்கவே தேவையில்லை அது அவனிடமே இருக்கட்டுமேன் இதயம் என்றது ஒரு சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் ஒருவருக்கு நாங்கள் அர்ப்பணித்து விட்டால் திருப்பி எடுக்க முடியாது அது எடுப்பதாக இருந்தால் மரணத்தில் எடுத்து இன்னொருவருக்கு வைத்தால்தான் அந்த இதயமும் தப்பிக்கும் இல்லையென்றால் அந்த இதயமும் எங்களோட இறந்துவிடும் கொடுத்த இதயம் கொடுத்தது தான் ஒமே பண்ண முடியாதுமா கொடுத்து விட்டீர்கள் மிச்சம் இருப்பதை மீண்டும் திருடச் சொல்வேன் அடடா இதே உங்களுடன் இருக்கின்றது இதுதான் காதல் வேஷம் இல்லாத மோட்சமடையும் காதல் புயலுக்கு பின் அமைதியாய் திடீர் என முளைக்கின்றது மூச்சு காட்டு புயலுக்கு பின் அமைதியாய் திடீர் என்று முளைக்கின்றது மூச்சு காட்டு தூக்கி எறியப்படலாமா இல்லை கொடுத்த இதயத்தை திருப்பி கேட்கலாமா பெருமூச்சொன்றில் தூக்கி எறியப்படாத உன் பெயரம் தீராத நிசப்தத்தின் மனக்குகையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது ஏமாற்றத்திலா நிஜத்திலா என்றால் கண்டுபிடித்து தந்தால் என் மலர் மலர்ந்த முகத்தின் சிரிப்பில் அவனை நான் அடையாளம் காணுவேன் என் மலர்ந்த முகத்தின் சிரிப்பில் அவனை நான் அடையாளம் காண்பேன் வாடி ஓடி விட்டாய் பணக்கும் கூந்தலினில் தேவர் இதயமால் தடயம் ஏறிவின்று எம் இதயம் திருடியவ கங்கல் பிடி அவளை கண்ட Oh, oh, oh, oh. dhaleena ennar pai varadiya val வெற்றியின் நாளை சரித்திரம் படைக்கும் என்கின்றார் மாணிக்கம் மதே ஒரே மனிதன் ஒரே நடிகன் ஒரே கலைஞன் என்று எல்லோரும் போற்ற படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த படத்திலிருந்து அற்புதமான பாடல் ஒன்றை விரும்பி கேட்டிருக்கின்றார் கவி வரிகள் புலமைப்பித்தன் இசை விஸ்வநாதன் குரல் கொடுத்தவர் சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாடல் டிஎம் எஸ் குளத்திருந்தால் எப்படி பாடியிருப்பார் கொஞ்சம் வித்தியாசமாக இவருக்கு கோவிந்தராஜனை கொண்டு வந்திருக்கிறார்கள் டி எம் எஸ் அவர்கள் பாடலால் எப்படி இருக்குமோ அதே போன்று எவ்வளவு சந்தோஷமாக இந்த பாடலை எம்ஜிஆருக்காக பாடியிருக்கின்றார் பக்தி பாடல்கள் பாடி பக்தியை உருவாக்கியவர் இன்று வெற்றியின் நாளை சரித்திரம் படைக்கும் என்று தன் காந்த குரலால் பக்தி குரலால் இந்த பாடலை பாடி முத்திரை பதித்தவர் சீர்காழி கோவிந்தராஜன் அன்றும் இன்றும் என்றும் தெய்வ குரலோன் என்றுதான் அழைக்கப்படுகின்றார் தமிழ் மொழியை தெரியாதவர்கள் கூட பாடலை கண்டிப்பாக எழுந்து நின்று கைதட்டி கேட்பார்கள் அவளை உற்சாகத்தோடு இந்த பாடலை கேட்பார்கள் தடைக்கு விழுந்து எழுந்து நிற்க முடியாத பொழுது இந்த பாடல் எங்கே ஒரு மூலையில் ஒழிக்க கேட்டால் அவன் தன்னை மறந்து எழுந்து நிற்பான் வெட்டியின் கொடியை கையில் எடுத்தபடி தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த பாடல் எவ்வளவு அழகாக எடுக்கப்பட்டிருக்கின்றது அமைதியாக கேட்கக்கூடிய வகையில் அல்ல இது ஒரு உற்சாகத்தோடு உற்சாகம் எங்களுக்கு இந்த பாடலை கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் யாரும் துவண்டு போக முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இசையும் இவருடைய குரலும் கவி வரிகளும் அங்கே இருக்கின்றது நீதிக்கு போராடி நாட்டுக்காக போராடி உலகத்துக்காக போராடி மனிதனுக்காக போராடி வீட்டில் உரிமைக்காக போராடி மக்களுக்காக போராடி குழந்தைகளுக்காக போராடி போராடியே போராடி மனிதன் செத்தது என்று சொன்னால் தமிழன் தான் அந்த நம்பிக்கை கொண்ட போராட்டத்துக்கு இந்த பாடல் ஒரு மருந்தாக அமைந்தது உலக போகின்றான் ஜெயித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீ உலகத்தையும் ஜெயிக்க வைக்க முடியும் வாழ்வின் எதிர்நீச்சல் போடும் மானிட பிறவையில் போராட்டத்தின் காலகட்டத்தில் வேர்களை ஊண்டிய உறவுகள் எல்லாம் மறைந்து மாமாய் போனதுதான் இந்த புலம் பெயர் என்று சொன்னால் புதிய நிலவாய் இந்த வானத்தில் கருணை கொண்ட இதயத்தோடு இனிய கனவுகள் மலர்ந்திட வேண்டும் அதில் உல்லாசமாய் உறவுகள் இணைந்திட வேண்டும் நினைப்பது எல்லாம் நல்லதாய் நினைக்க வேண்டும் ரத்தம் சிந்தாத பூமி புறந்திட வேண்டும் கண்ணீர் சிந்தாத பெண்கள் தாயை பழகவிக்க விடாத பிள்ளைகள் கலந்திட கலாச்சாரம் வேண்டும் முதியோரை மதித்திட வேண்டும் நட்பின் நாளம் வேண்டும் கசக்காத காதல் வேண்டும் உண்மை கொண்ட மனிதன் வேண்டும் சத்தியம் தவறாமல் இந்த பூமி வாழ்ந்திட வேண்டும் மாணிக்க மதி நீங்கள் கேட்ட வெற்றியின் நாளை சரித்திரம் படைக்க வாழ்த்துக்களை கூறி நீங்கள் கேட்ட பாடல் நன்றி நேர்களை இதுவரை நேரமும் ஜால் தமிழ் வானொலியில் நேயர்கள் நேர நிகழ்ச்சியோடு இணைந்து ரசித்துக் கொண்டீர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல்களும் வலம் பெற வேண்டுமானால் இலக்கம் சைபர் ஒன்று சைபர் இரண்டு சைபர் ஒன்று சைபர் இரண்டு என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பினால் உங்களுடைய பேரோடு பாடல்கள் உலா வரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கேட்க முடியாத நிகழ்ச்சிகளை நீங்கள் மறு ஒலிபரப்பாக கேட்கலாம் என்றும் கூறிக்கொண்டு திங்கள் முதல் வியாழன் வரை உறங்காத வெளிகளுக்காக இரவு பத்திலிருந்து பதினொன்று வரை இரவின் தொழில் நிகழ்ச்சியிலும் மீண்டும் வெள்ளிக்கிழமை நேயர்கள் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி